प्रपन्न तोत्र िजाताय तोत्रेत्रकद्रा कृष्णा गीतामुहे नम सजय उवाच ये त्रुवा वचनम केशवस्ताजलिवेपम किटी नमस्क भूये वाह कृष्ण சகத்கதம் பீத பீதம் சஞ்சயர் திருதராஷ்டில இப்போ அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கறத அறிமுகப்படுத்துற மாதிரி சொல்றாருங்க கிரீட்டி கிரீட்டினா அத்தமான ஒரு கிரீட்டத்தை தரித்திருக்கிறான் அர்ஜுனன் ஆகியனால அவன் கிரீட்டின்னு அவனுக்கு ஒரு பேரு இடி இடிக்கிற போது நாங்களெலாம் சிறு வயதில் வீடுகளில் சொல்கிற வழக்கம் அர்ஜுனா பல்குனா பார்த்திவா கிரீட்டி ஸ்வேதவாகனா அப்படின்லாம் சொல்லுவார்கள் இந்த ஸ்வேதவாகனாங்கிறதுலாம் என்ன கருத்தோ தெரியாது இருந்தாலும் இந்த கிரீட்டிங்கிறது சொல்லுவோம் கிராமத்தில் கூட ஜனங்கள்லாம் இடி இடிக்கிறபோது அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவார்கள் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னால் அந்த பயம் போகுங்கிறதுக்காக சொல்கிறது அப்போ பயம் போகணும்னு நம்ம நினைக்கிறோமே அர்ஜுனனை அவனுக்கே இந்த இடத்துல பயம் இருக்கிறத நாம் இங்கே பார்க்குறோம் பகவான் பயத்தை உண்டு பண்ணுறார் பயத்தை போக்குறார் பயக்கிருத் பயநாசனகான்னு விஷ்ணு சஹசிரநாமத்தில் அவருக்கு இரண்டு திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன ஆகவே கிரீட்டி என்ற சொல் அர்ஜுனனை குறிப்பிடுகிறது சஞ்சயர் சொல்கிறார் கேசவச ஏத்தது வச்சனம் சுருத்வா கேசவனுடைய மகாவிஷ்ணு கிருஷ்ணனுடைய இந்த காலோஸ்மி லோகக்ஷய கருத்துன்னு சொன்னாரே இப்போ முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் அந்த அதுலேருந்து இது வரைக்கும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வச்சனம் சுருத்வா அதை கேட்டுவிட்டு வேப்பமானஹா நடுநடுங்கியவனாய் முதல்ல நடுங்கினான் வேப்பசுஷ்ட சரீரேமே அப்படி சொன்னான் என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்குகிறது இந்த யுத்தம் செய்யறதுக்குன்னு அர்ஜுனன் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும் இந்த இடத்துல விஸ்வரூபத்தை பார்த்து நடுநடுங்குகிறான் அர்ஜுனன் வேப்பமானா கிருத்தாஞ்சலிஹி இரண்டு கைகளையும் கூப்பி கொண்டிருக்கிறான் இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு தலைக்கு மேலும் மார்பிலும் வைத்துக் அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறான்னா கிருத்தாஞ்சலிஹி நமஸ்கிருத்வா கிருஷ்ணம் பூயா நமஸ்கிருத்வா ஆஹ ஏவ ஆஹ இருக்கு கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணினான் ஒரு தடவம் இல்லை பூயா மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணுகிறான் அந்த அச்சம் இறைவனை வணங்க செய்ய வைக்கிறது வாழ்க்கையிலும் நாம் பார்க்குறோம் ரொம்ப ஆழமாக நாத்திகம் பேசுகிறவர்களெல்லாம் கூட அவர்களுக்கு துக்கம் வரும் பொழுது அந்த அச்சத்தினால் அவர்கள் நடுநடுங்கி போகிறார்கள் அப்பொழுது அவர்களையும் அறியாமல் மனதுக்குள்ளே ஆழமாக இருக்கிறது தான் வேணும் அதை பற்றி நான் விரிவாக சொல்ல விரும்பலை ஆகவே மனிதனுடைய வரையறைகள் குறைபாடுகள் புரியும் பொழுது அவனை அறியாமல் தனக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவன் உள்ளூரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளத்தான் படுவான் அதில் சந்தேகம் கிடையாது அதாவது அச்சம் வந்தவனுக்கு துன்பம் துன்பத்தினால தவிப்பான் அன்பு உடையவன் கண்ணீர் விடுவான் ஆக நமஸ்காரம் பண்ணி பூயா நமஸ்கிருத் பூயோ பூயோ நமாம்யம் அப்படிங்கிறோம் இல்லையா மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றான் ரொம்ப கைகளை கூப்பி கொண்டான் நன்றாக நமஸ்காரம் பண்ணினான் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணினான் பீத பீதா பிரணம்ய சகத்கதம் ஆஹ அப்படி படிக்கணும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணா பீத பீதான்னா மறுபடியும் மறுபடியும் பயம் அதிகமா போய் நமஸ்காரம் பண்ணுறானா பிரணம்யான்னாலும் நமஸ்காரம் பண்ணின்னு அர்த்தம் நமஸ்கிருத்வான்னாலும் ஒன்று தான் பிரணம்யா நமஸ்கிருத்வா ஒரே அர்த்தந்தான் நன்றாக விழுந்து விழுந்து வணங்குகிறான் அதனால என்னாகிறது இந்த பயம் அதிகமானதுனால துக்கம் தாக்குகிறது அது சந்தோஷத்திலையும் நான் தழுதழுக்கும் துக்கத்திலையும் நாக்கு தழுதழுக்கும் அதே மாதிரி அன்புனால் மகிழ்ச்சி கூடினாலும் கண்களில் நீர் நிரம்பும் அது உள்ளுக்குள்ள அந்த நீர்தத்துவம் அந்த ஜல தத்துவம் அதிகமாகிறதுனால தொண்டையிலருந்து சொற்கள் வரும்பொழுது தடைப்படும் கண்டாவரோதகான்னு பெயர் அதுக்கு அதனால் சொற்கள்லாம் தெளிவாக இருக்காது அது மெதுவாக வேற கேட்கும் அதுக்கு பேரு கத்கானு பேர் அப்படின்னு ஷங்கராச்சர் ரொம்ப அழகாக இதுக்கு ஒரு அர்த்தம் வியானம் பண்ணிருக்கார் பயவிஷ்டு அபாத்தாத் ஸ்னேஹாவிஷ்டோத் அசிர்பூர்ணேத்தே சதி ஸ்லேஷ்மணா கண்ட அவரோ தத்தச்ச வாச்ச அபாடவம் மந்தசுவம் எத்து சா கதோ நாம கத்கதன்னா நான் தழுதழுக்கிறது கதை கதைக்கிறதுங்கிறோம் இல்லையா தமிழே சொல்றான் கதைக்கிறது கதகதைக்கிறது அப்படிம்போம் நான் தழுதழுக்க அவன் சொன்னான் அப்படிங்கிறார் வைசம்பாயனர் ஜனமேயனு கிட்ட சொல்றார் சஞ்சயர் இப்படி திருதராஷ்டிர்கிட்ட சொன்னார் இப்பேற்பட்ட பெரிய வீராதி வீரர்கள்லாம் கூட கொல்லப்பட போகிறார்கள்னு பகவான் சொல்லியிருக்காருங்கிறத கேட்டு கூட திருதராஷ்டிரனுக்கு இந்த யுத்தத்தை விடணும்னு மனசுல தோன்றவில்லை போலும் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி சொல்கிறார்கள் நம்ம மகாபாரத்துக்குள்ளே என்டர் பண்ணி பார்த்தா தெரியும் பத்து நாள் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் வருகிறது சஞ்சயர்கிட்ட திருதராஷ்டிரன் கேள்வி கேட்பதாகவும் அதற்கு சஞ்சயர் பதில் சொல்வதும் போல தான் அந்த யுத்தத்தை பற்றி வர்ணிக்கிற போது இந்த பகவத்கீதையை பற்றி எல்லாம் சஞ்சயர் திருதராஷ்டிரனுக்கு சொன்னதாக மகாபாரத்திலே காணப்படுகிறது ஒரு தகவலுக்காக இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் ஆக அர்ஜுனனுடைய மனநிலை சொற்கள் உடம்பினுடைய தன்மை எப்படி இருந்தது பகவானுடைய இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சொல்லப்பட்ட கருத்தை கேட்ட பிறகு அர்ஜுனனுடைய ஒரு உடல் மனம் சொற்கள் இவைகள்லாம் எப்படி இருந்தது என்பதை இங்கே அற்புதமாக வேதவியாசர் வர்ணித்திருக்கிறார் சஞ்சயர் சொல்லுவது போல அதை வைசம்பாயனர் ஜனமே ஜெயனுக்கு மகாபாரத்தில் தொடக்கத்திலே சொல்லுகின்றவதைப் போல இங்கே சொல்லி இருக்கிறார் நாம் தொடர்ந்து மேலும் படிக்க பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணும் ஏது வச்சனிர் வேப்பமான கிரீட்டி நமஸ்கிருத் சகதம் பீத பீதிர